ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு போய்விழுவார்கள் தொழில் கோதுமை அல்லது பேரித்தம்பழத்தின் கசடுகள் போல் சிலர் இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை பொருட்படுத்தவே மாட்டான் என்று நபி சல்லம் லாகுல்ல அவர்கள் கூறினார்கள்